جليث كل ورغبون كان مركم اندركر السلام عليكم السلام ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولاولا فضل الله عليكم ورحمه في الدنيا والاخره لمسكم فيما اثرتم فيه عذاب عظيم اتلقونه بالسانتكم وتقولون بافواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو ان الله عظيم صدق الله العلي العظيم امهتكم مري عليكموريا انبا انا شهود الرسله تاي مارغني شهود ليكني அல்லாஹா குஸ்மஹா நகுத் ஆலா ஹஜரத் ஆயிஷா சுத்திகாரி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட இந்த செய்தியை மையப்படுத்தி அதனுடைய உண்மைகளை வெளிப்படுத்தியதற்கு பிறகு அப்படியொன்று நடக்கவில்லை அந்த விடயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு ஹத்துல் கத் அதாவது அவதூறு படுகதூறு சொன்னதற்குரிய ஹத்து அடிக்கப்பட வேண்டுமென்ற சட்டங்களையெல்லாம் நான் பார்த்ததற்குப் பிறகு அல்லா சுஹானு தாரா கடைசியாக சொல்லுகிறான் யாரெல்லாம் ஒரு விடயத்தை பரத்திவிட்டார்கள் அவதூறு சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன அந்த அவதூருக்கு அவர்கள் நாளே சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் அவர்களுக்கு தான் கசேரிகள் அடிக்கப்படும் நடந்த விடயம் உண்மையானதாக இருந்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் மவுனம் சாதிக்க வேண்டுமோ எந்த இடத்தில் நீங்கள் அமைதி காக்க வேண்டுமோ அந்த நீங்கள் அமைதி காக்காமல் நீங்கள் அந்த விடயத்தை வெளிப்படுத்தியதின் காரணமாக அல்லா சுஹானகு தாலா உங்களை வெளிரங்கமாக அல்லாஹுடைய எல்மில் அல்லாஹுடைய அறிவில் நீங்கள் உண்மை சொல்லக்கூடிய வர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய சட்டத்தின் கீழ் நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் பாவிகள் இக்கஇ்தல்லாஹே ஹுமுல் காதிபோன் அல்லாஹுடத்தில் இப்படியான செய்திகளை பரத்தக்கூடியவர்கள்தான் பொய்யர்கள் என்று சொல்லக்கூடிய சட்டத்தையும் அல்லாஹ் சுஹானு தாலா குரானில் மிக அழகாக தெளிவுபடுத்திவிட்டு இதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹு தாலா சில புத்திமதிகளை கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய உறுப்புகளையும் எங்களுடைய அங்க அவயங்களையும் குறிப்பாக வாயை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் காதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை அல்லா சுல் ஹனஹூ தாலா இதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்துகளில் மிகத் தெளிவாக அல்லா தெளிவுபடுத்துகிறான் والاخرى குல்லா சுல் ஹானு தாலா சொல்லுகிறான் அல்லாஹுடைய கிருப்பையும் அவனுடைய ரஷ்மத்தும் இந்த உலகத்திலும் மறு உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் லமஸக்கும் நிச்சயமாக உங்களை தொத்திருக்கும் அலீம் இந்த விடயத்தை நீங்கள் எந்த விடயத்தில் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களோ அதாவது ஆயு சியக்காரதி அல்லாஹு தாலாஹாவுடைய விடயத்தில் நீங்கள் கதைத்து திருந்தீர்கள் நீங்கள் பேசி திருந்தீர்கள் எந்த விடயத்தில் நீங்கள் உங்களை பரா எந்த விடயத்தை நீங்கள் அதிகமாக பேசித்திருந்தீர்களோ அந்த விடயத்தின் காரணமாக அந்த பேச்சின் காரணமாக அந்த பராக்கின் காரணமாக உங்களை அதாபும் அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய பயங்கரமான தண்டனை உங்களை தொத்திருக்கும் உங்களை சந்தித்திருக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுபஹானு தாலா இங்கே தெளிவுபடுத்துகிறான் வளமாக்க சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் அந்த விடயத்தில் ஈடுபட்டார்களோ ஈடுபட்டவர்கள் மீது அல்லாஹ் சுல்ஹானு தாலா கருணை கொண்டான் அன்பு கொண்டான் ஹஸ்ஸானு தாலான்ஹு அல்லாஹு போன்ற பெண்மணிகள் இந்த விடயத்தை தெரியாமல் இந்த விடயத்தின் உண்மை எதார்த்தம் தெரியாமல் அவர்களுடைய வாயினால் இந்த விடயங்களை பேசிவிட்டார்கள் ஆனாலும் கூட அல்லாஹ் அவர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக அன்பின் காரணமாக ரஹ்மத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கிவிட்டான் தாவது நசிவாக்கிவிட்டான் அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்லுகிறான் வலஉலா பதுலுல்லாகும் அந்த இறைவனுடைய அந்த அல்லாஹுடைய கிருபையும் ரஹ்மத்தும் இந்த உலகத்திலும் மருலகத்திலும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களை தொத்திருக்கும் உங்களை சந்தித்திருக்கும் எந்த விடயத்தில் நீங்கள் இறங்கியிருந்தீர்களோ எந்த விடயத்தை நீங்கள் பேசித்திருந்தீர்களோ அந்த விடயத்தின் காரணமாக உங்களை தொட்டிருக்கும் மிக பயங்கரமான வேதனை பயங்கரமான சோதனை உங்களை தொத்திருக்கும் என்றிருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவை நசிவாக்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் எனவே தான் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே சகோதரிகளே எந்த ஒரு நமக்கு எந்த ஒரு அருக்கொடை பாவம் செய்த ஒருவனுக்கு தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை அல்லா நலு கொடுப்பதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் வழங்குவதாக இருந்தாலும் கூட அது அல்லாஹுடைய இருக்கிறது ரசனத்தாக இருக்கிறது குத்தத்தை செய்துவிட்டோம் மன்னிப்பவன் யாரும் இல்லை என்றிருந்தால் உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளாகவே இருப்பார்கள் பேசக்கூடிய நானும் குற்றவாளியாக இருப்பேன் கேட்கக்கூடிய நீங்களும் குற்றவாளியாகத்தான் இருப்பீர்கள் ஆனாலும் கூட வலஉலாபது அல்லாஹுடைய மன்னிப்பென்று செல்லக்கூடிய கொடை அல்லாஹுடைய அல்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய கொடை இப்படிப்பட்ட கொடைகள் இப்படிப்பட்ட அருள் எங்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் பாவம் செய்தாலும் கூட அத்தாய் மினர் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி நிபந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு தௌபா செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட தௌபா நிகழும் பொழுது அல்லா சுபான அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் அந்த பாவத்தை இல்லாமலாக்கி விடுகிறான் அந்த பாவத்துக்கு தௌபா செய்தவனுக்கு பாவங்களை நன்மைகளாக மாற்றியும் அல்லா கொடுத்துகிறான் நான் அவர்களுடைய மாற்றி அவர்களுக்கு வாயினால் மட்டுமல்ல உள்ளத்தினாலும் சேர்ந்து உள்ளமும் சேர்ந்து தௌபா செய்கிறது கவலைப்படுகிறார்கள் சஞ்சலப்படுகிறார்கள் உறுதி இந்த பாவத்தை இதற்கு பிறகு திருப்பி செய்ய மாட்டோம் ஹக்கை எடுத்திருந்தோம் அந்த ஹக்கை திருப்பிக் கொடுத்து இப்படியாக யாரெல்லாம் தௌபா செய்து அந்த தௌபாவுக்கும் அல்லாஹுடைய அருள் தேவை அல்லாஹுடைய ரஹ்மத்து தேவை அல்லாஹுடைய பபல் தேவை என்பதை அல்லாஹ் இங்கே மிகவும் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நமஸக்கும் பீமா அப்தும் عليم استلتقونه بالسناتكم وتقولون بافواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم وتحسبونه هينا وهو عند الله عظيم انباء الطايمارغله அன்பான சகோதரிகளே இந்த ஹைடெக் யுகத்தில் இந்த இன்டர்நெட் யுகத்தில் இப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் இன்பர்மேஷன் எல்லாம் வெரி ஈஸியாக எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் எந்தவிதமான செலவும் இல்லாமல் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய தொலைத்தொடர்புகளும் சாதனங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் எங்களை பார்த்தம்மா சுனா இப்படியும் ஒரு சொல்லுகிறானா இப்படியும் கதை சொல்லுகிறானா இப்படியும் அட்வைஸ் பண்ணுகிறானா அல்லா சொல்லுகிறான் நீங்க என்ன செய்ய சிலர் நாவுகளால் சில செய்திகளை எடுத்துக்கொள்றீங்க சிலர் பேசக்கூடிய செய்தியை வாய்க்குள் எடுத்துக்கொள்றீங்க வாய்க்குள் என்ன செய்ட்டைய விஜய தூக்கி வாயில போடுறது போல அல்லது சில சில சாப்பாட்டு பொருட்கள் எடுத்து வாயில போடுவதை போல சிலரிடம் இருந்து சில வார்த்தைகளை சில செய்திகளை சில விடயங்களை எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கொள்றீங்க இத்தல கவுனஹும் சீனத்திற்கும் இதனை நீங்கள் சிலரிடமிருந்து சிலர் உங்கள் ஞாபகங்களால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எது பற்றிய அறிவும் இல்லையோ உங்களுக்கு அந்த விடயத்தை பற்றி தெரியாது ஒத்தர் சொன்னார் இப்படியாம் இவ்வளவு தான் தெரியும் இதுக்கு மேல அது கருப்பா வெள்ளையா உண்மையா பொய்யா இரவா பகலா எதுவுமே தெரியாது இப்படி ஒன்று நடந்துச்சுதாம் இன்னாருடைய மகள் இப்படி செஞ்சிட்டாவாம் இன்னடத்தில் கல்யாணம் பேசி கல்யாணம் பிஞ்சிட்டுதாம் இவ்வளவு தான் தெரியும் இது என்ன செய்யறாங்கண்டா வாய்க்குள் அல்லா குரான் சொல்லுகிறான் நீங்க உங்களுடைய நாவுகளால் இந்த விடயத்தை உள் உள்ளுக்கு வச்சுக்கொள்றீங்க உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இனப்பற்றிய அறிவு தெ உங்களுக்கு இல்லையோ இத பத்தி என்ன செய்றீங்களுக்கு சொல்றீங்க உங்கட வாயாலு பேசுறீங்க மாலை சன கும்பிகளில் இதை பற்றி உங்களுக்கு அறிவு இல்லையோ இதை பற்றி அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பக்கத்தை பற்றியும் உள்ள அறிவு உங்களுக்கு இல்லையோ அந்த விடயத்தை பத்தி நீங்க கதைத்து திரிகிறீங்க நீங்க பேசி திரிகிறீங்க இந்த விடயத்துக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லா நசீபாக்கவில்லை என்றால் உங்களுக்கு அல்லாஹுடைய வேதனை சோதனை உங்களை பிடித்திருக்கும் அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே ஆயிஷா சித்திகா রাদিয়াল্লাহு தஆலன்ஹா உடைய வலியத்தில் சொல்லப்பட்ட செய்தியை மையமாக வைத்து அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சொல்கிறான் இத்தல கவுனஹு ப அல்சிதikum நீங்க வாய்னால அந்த செய்தியை உள்ளுக்குள் வாங்குவீங்க ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கிறது இந்த ஆயத்தை படிமதி இருக்காங்க அன்னை ஆயிஷா சித்திகா রাদিয়াল্লাহு தஆலன்ஹா இந்த ஆயத்தை இப்படி ஓதிய ஓதிய இருக்கா இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தையும் இந்த ஹதீஸையும் ரிவாயத் செய்து இருக்கிறார் ஆயிஷா சித்திகா রাদিয়াল্লাহு தஆலன் சொல்லுவாங்க இத்தல تقونه بالسانتكم تلقونه عند اور قراءت انما اور قراءت ولا تلق تلقونه بالسانتكم تلقونه نكره الحديث افشاه واخترعه سيدي ترترد مكلكمை யாரத்தம் பொயா உம்மையா என்று தெரியாத سيدியை மكلكم முன்னால சொல்லி திரியது استلقونه بالسانتكم الذي استلقونه بالسانتكم ஆனாலும் جمهور உரிய قراءت பெரும்பான்மையான உலமாக்களுடைய அல்லா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு சின்ன விஷயம் தானே இந்த விடயத்தால என்ன நடக்க போகுது விடயத்தை பற்றி நீங்க பேசுறீங்களோ இதனை நீங்கள் இலேசாகவும் எண்ணிவிட்டீர்கள் ஒன்றும் இல்லையே நாங்கள் யாருக்கும் அடிச்சோமா யாருடையும் காணிய படிச்சோமா அவருடைய சொன்னோமே ஒரு வார்த்தையை கதச்சி நேரம் இருந்து நினைக்கிறாங்க அல்லாஹுடத்தில் மிகவும் சுவர்க்கத்தை நரகத்தை முடிவு செய்யலாம் இந்த ஒரு வாரத்தை சுவர்க்கத்துடைய பாதையை உனக்கு காட்டித் தரலாம் இந்த ஒரு வாரத்தை உனக்கு நரகத்துடைய பாதையை காட்டித் தரலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகளை எந்த செலவும் இல்லாமல் எந்த காசியும் இல்லாமல் எந்த பணமும் இல்லாமல் நீங்க பேசுறீங்க இந்த வார்த்தையை பேசுறீங்க நீங்க நினைக்கிறீங்களா இலேசாக பார்க்கிறீங்களா அல்லாஹுடத்தில் ரொம்பவும் மகத்தானது பயங்கரமானது இதனுடைய முடிவோ நல்லதாகவும் இருக்கலாம் இதனுடைய முடிவோ கெட்டதாகவும் இருக்கலாம் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே அன்பான பெரியார்களே எந்த விடயத்தை நாங்கள் நாக்குக்குள்ள வாங்க அல்லா குரான்ல நபியை கூட பார்த்து சொல்லுகிறான் சர்தாரே ஆலம் தாஜுனா முசம் அலி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நதியே நாயகமே செல்லம் ஆஹோ அலே சுமர்களே எதைப்பற்றி உங்களுக்கு தெளிவான அறிவு விளக்கம் அந்த விடயத்தை பற்றி நீங்க பேச அந்த விடயத்தில் நீங்க நிற்க அந்த விடயத்தை உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்குரிய ஒரு தலையங்கமாக நீங்க ஆக்கிக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அதனுடைய உண்மை தன்மைகள் அனைத்தும் புரிய வேண்டும் அனைத்துமே விளங்க வேண்டும் விளங்கியதுக்கு பிறகுதான் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கட்டளையை அல்லாஹ் சுஹான கூட பார்த்து சொல்லியிருக்கிறான் படித்திருக்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே எங்களுடைய பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேசக்கூடிய பேச்சுக்களை ஒரு நாளும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் முதலாவது இஸ்லாத்துக்குள்ள ஒருவர் வருவதற்குரிய முதலாவது கதவு அவருடைய வாய்தான் அவருடைய தொழுகை அல்ல அவர் சொல்லுகிறார் நான் தொழுகிறேன் நான் ஹஜ்ஜு செய்கிறேன் நான் அனைத்தையும் செய்கிறேன் ஆனால் அவர் களிமா சொல்ல தயங்குகிறார் கலிமாவை மொழி அவர் பின்வாங்குகிறார் அவர் சொல்லுகிறார் நான் மொழிய மாட்டேன் எனக்கு மொழிச்சல் எனக்கு மொழிய முடியாது அவருக்கு சக்தி உள்ள ஒருவராக இருப்பார் என்றிருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அவர் முதலாவதாக அவருடைய தான் இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் அஷது அல்லஹ இல்லூல இஸ்லாத்துக்குள்ள வருவதும் வாய்க்கு வாயை கொண்டுதான் வாயினால் பேசக்கூடிய வார்த்தையை கொண்டு ஒன்றோ இஸ்லாத்துக்குள்ள வந்து சேருவார் அப்படி இல்லை என்றிருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார் என்னுடைய மனைவி எனக்கு ஹலாலான மனைவி ஆகிவிட்டால் என்னுடைய மனைவியை அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கிவிட்டான் அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே என்னுடைய கணவனை எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கினான் என்னுடைய மனைவி எனக்கு ஹலாலாக்கினான் இதை கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்கினான் எப்படி எனக்கு ஹலால் ஆகிவிட்டால் எந்த வார்த்தையை கொண்டு ஹலால் ஆனால் பள்ளியில் நடைபெற்ற நிக்காகுடைய சபையைக் கொண்டா அல்லது என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போன வளையமாவை சாப்பிட்டு போனது சாப்பாட்டின் மூலமாகவா அல்லது எனக்கு எனக்கும் என்னுடைய வீட்டாரும் சேர்ந்து பெருநாளை குடுப்பு மாற்றிக் கொண்டார் இதன் இல்லை அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே அன்பான பெரியார்களே என்னுடைய மனைவி எனக்கு ஹலால் என்னுடைய கணவன் எனக்கு ஹலால் எதை கொண்ட என்று சொன்னால் ஒரு வார்த்தையை கொண்டு என்ன வார்த்தை அல்லா குரான் சொல்லுகிறான் அந்த வார்த்தையைப் பற்றி குரானில் அல்லா சொல்லுகிறான் சுபகான வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகள் பயந்து பயந்து கூச்சப்பட்டு அந்த சபையில எல்லாருக்கும் ஒருவரை போன்று இந்த மாப்பிள் என்ன சொல்றார் தெரியுமா ஒரு கிழிப்புள்ள சொல்லக்கூடிய வார்த்தையை போன்று யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கபில் தூ இந்த பெண்ணுடைய நிக்காகை கபூல் செய்து கொண்டு விட்டேன் என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி இந்த சொன்ன வார்த்தை இருக்கிறதே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு எத்தனையோ ஹராம் ஹலால் ஆகிவிட்டது ால் நீ நானோ நீங்களோ நினைக்க கூடாது பேச்சுக்கள் அற்பமானது என்று சொல்லி யாரும் நினைக்க கூடாது இந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் கபூல் செய்து கொண்டு விட்டேன் இதனுடைய என்ன தயாமத்து வரைக்கும் இந்த பெண் ஹலாலான பெண் இந்த பெண்ணின் மூலமாக உருவாகக்கூடிய சந்ததி இந்த ரெண்டு பேருமாக சேர்ந்து உருவாக்கக்கூடிய சந்ததி கயாமத்து வரைக்கும் இவர்களுடைய சந்ததியாக இருக்கும் நாளை கயாமத்துடைய நாளையில் இந்த குழந்தையை அல்லா அழைக்கும் அல்லாஹ் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுவான் சொன்னால் இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய மகனுடைய பெயரை அல்லா சொல்லுவான் இல்லை என்னுடைய மகனுடைய பெயரை சொல்லி என்னுடைய பெயரை சொல்லுவான் உமர் மின் யூசுப் யூசுஃபுடைய மகன் உமர் யூசுஃபுடைய மகன் உமர் என்று தான் அல்லாஹ் நாளை நாளை இந்த வாரத்தையின விளைவுில்லை இந்த ஒரு வாரத்தை இந்த ஒரு வாரத்தை இல்லாமல் ஒருவர் ஒரு பெண்ணுடன் ஒன்று சேர்ந்தார் ஒரு பெண்ணுடன் உறவை மேற்கொண்டார் அந்த உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்துவிட்டது அந்த குழந்தையை எந்த ஒரு மார்க்கத்திலும் எந்த ஒரு சட்டத்திலும் அந்த குழந்தை அந்த தந்தையின் தேரில் எழுதப்பட மாட்டாது தந்தையின் பேரில் எழுதப்பட நாளை கையாமத்தடி நாளையில் கூட இந்த குழந்தையை தாயினுடைய பேர் சொல்லித்தான் அழைக்கப்படும் அந்த குழந்தையினுடைய இணைப்பு அந்த குழந்தை தாய்க்கு தான் சேர்க்கப்படும் அன்புக்குரிய தாய்மார்களே ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடியது வெறுமனையல்ல அந்த வார்த்தைக்கு பின்னால் ஏராளமான சட்ட திட்டங்களை அல்ல அமைத்து உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் என்ன செய்தார் என்று சொன்னால் கல்யாணம் முடித்து விட்டார் நிக்காக செய்து கொண்டார் என்னுடைய இந்த பெண்ணை ஹலால் மனைவியாக கபூர் செய்து கொண்டு விட்டேன் இதற்கு பிறகு தலாக் என்று சொல்லக்கூடிய உண்டு நடக்கலாம் ஆனால் நடக்கக்கூடாது நடப்பதற்குரிய காரண கருத்தாக்கள் அங்கே இருக்கின்றால் நடக்கலாம் பிரச்சினை அல்ல ஆனால் நடக்கக்கூடாது அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே இந்த இடத்தில் இவரு கபூல் செய்தது யார தெரியுமா மனைவியைத்தான் கபூல் செய்தார் என்னுடைய மனைவியாக இந்த பெண்ணை கபூல் செய்து கொண்டு விட்டேன் ஆனால் இந்த வார்த்தையினுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால் மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம் ஆனால் மாமிக்கு தலாக்குச் சொல்ல முடியாது மாமி கியாமத்து வரைக்கும் மாமியாகத்தான் இருப்பால் வாரத்தையின விளைவு இந்த வாரத்தையினுடைய பின்னணி வெறுமனே கபில் துண்ணிக்காக சொல்லுவது இந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக கபூல் செய்து கொண்டு விட்டேன் என்பது மட்டுமல்ல என்னுடைய ஒரு தாயினுடைய மாமியை இந்த பெண்ணுடைய தாயை வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியதையும் நான் பார்க்கிறேன் எந்த அளவுக்கு அவள் பட்டால் ஒது முடிய மாட்டாது அனந்தரசத்தில் அவளுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம் இரண்டாவது அதை தவிர மத்திய எல்லாவற்றிலும் ஒரு தாய்க்குரிய சட்ட திட்டங்கள் அந்த பெண்ணுக்கும் சேரும் ஆனால் அதனுடைய தாக்கம் அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் நினைக்கிறீங்களா வாயினால் பேசக்கூடிய பேச்சுக்கள் அற்பமானது என்று சொல்லி இல்லை இந்த வாயினால் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு பின்னால் ி உங்களுடைய மார்க உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் கல்யாணம் முடித்து விட்டோம் நிக்காக செய்துவிட்டோம் கவிழ்த்து நிக்காக சொல்லிவிட்டோம் மாமி மகரமான ஒரு பெண்ணாக மாறிவிடுவாள் மாமி ஒரு மகரமான பெண்ணாக மாறி விடுவாள் அந்த நிக்காகுக்கு பிறகு குழந்தைகள் பிறந்திருக்கிறது அந்த குழந்தைகள் எல்லாம் என்னுடைய குழந்தையாகத்தான் அந்த ஈஜா கபூல் செய்தவருடைய குழந்தையாகத்தான் கபூல் செய்யப்படுவாரு அல்ல அப்படி ஆக்கம் இருப்பானாக உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது தலாக்க என்று சொல்லக்கூடிய வந்து விட்டார்கள் தலாக்க என்று சொல்லக்கூடியதை கணவன் மனைவிக்கு தலாக்கு சொல்லுகிறார் கணவன் மனைவிக்கு தலாக்கு சொல்லுகிறான் என்ன உன்னை நான் தலாக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி தலாக்கு சொன்னால் இந்த தலாற்று மாமிக்கு நாளும் தலாக்காகாது இந்த தலாட்டை கொண்டு குழந்தைகள் தலாட்டாக மாட்டார்கள் மாமி கயாமத்து வரைக்கும் மாமி தான் அதை மாற்ற முடியாது அதை மாற்ற முடியாது அவருடைய ஜனாதாவ அடக்கிறதுக்கு கபர்ல இறங்க வந்தால் இறங்கவும் தேவைப்படும் இறங்கவும் வேண்டும் ஆனால் மனைவிய தலாக்குச் சொல்லலாம் அந்த தலாக்க கொண்டே மனைவிக்கு மட்டும்தான் சட்டம் போய் சேருகிறதே தவிர மாமிக்கு சேர மாட்டாது குழந்தைகளுக்கு சேர மாட்டாது அல்லாஹ் மனிதனுடைய வாயினால் வெளியாகக்கூடிய வார்த்தைகளை இவ்வளவு பாரதூரமான அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லா சொல்லுகிறான் இது துனியாவில மட்டுமல்ல இது ஆகத்திலையும் ஆகத்திலேயும் இவ்வளவு ஆழமானது கருத்துக்களை ஆழமான விடயங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இதனால தான் அல்லா சொல்லுகிறான் ஐயன் நீங்க வாயினால் பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க அற்பமாக பார்க்கிறீங்களா இன்றைக்கு அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரர்களே எத்தனை நூத்துக்கணக்கான வீடுகள்ல தலாக் என்று சொல்லக்கூடிய வாரத்தையை பயன்படுத்திவிட்டு அதனுடைய விளைவுகள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் அதனுடைய உண்மை தெரியாமல் எத்தனை பேர் ஹராத்தில் இருக்கிறார்கள் எடுத்தடுக்கெல்லாம் மனைவிக்கு தலாக்கு சொல்லிவிட்டு பகலைக்கு தலாக்கு சொல்றாங்க ராணக்கு சேர்ந்து வாழ்றாங்க இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்களை பற்றி என்ன சொல்லுவது இவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய உறவுக்கு என்ன பேர் சொல்லுவது வார்த்தை ஒரு வாதத்தை தலாக்கு சொல்லிவிட்டேன் ஒத்தர் சொல்றாரு இல்ல நான் கோபத்தில்தான் தலாக்கு சொன்னேன் என்ன அடக்க முடியாத கோபம் எனக்கு வந்துவிட்டது அந்த கட்டத்தில்தான் நான் சொன்னேன் தலாக் தலாக் தலாக் நீ உண்ட வீட்டுக்கு போ எனக்கு நீ வானம் தலாக்குச் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி ஒரு பெண்ண நான் கோபத்தில்தான் தலாக்கு சொன்னேன் என்று ஒருவர் சொல்றாரு நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிறோம் என்ன தலாக்கு அன்புக்கா சொல்றது தலாட்டு சந்தோஷத்தில சொல்றது தலாக்கு நீங்க ரெண்டு பேரும் அன்பாக இருக்கக் கோபத்தில் எப்படிப்பட்ட கோவத்தில் வரக்கூடிய வார்த்தை உனக்கு நிரந்தரமாக ஹலாலாக இருந்தோ ஹலாலிவிட்டது எத்தனையோ ஹலாலக்கிவிட்டது எனவே அன்புக்குரியவர்களே அன்பான தாய்மார்களே அன்பான பெரியார்களே வாயினால் கொட்டக்கூடிய வார்த்தைகளை வார்த்த பார்க்க வேண்டாம் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சட்டத்தை பாருங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள யதார்த்தத்தை பாருங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் விளைவுகளை பாருங்கள் இதத்தான் அல்லாஹ் சுல்ஹானில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் நீ மொழியக்கூடிய ஒவ்வொரு மொழிச்சலையும் எங்களுடைய மழக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் நடக்குது அனில் يميني من الشمال ان يتلقى المتلقيان عن اليمين ان الله قران لا شغل قران ما يغفل من قول الا لديه رقيب عتيد سبحان الله ان الله قران لا شغل قران نان ذا كان مننا بئتم منذا யாராக இருந்தாலும் சரி இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி அல்லாஹ் ஒருவன் அன்று நம்பினாலும் சரி இல்ல அல்லா மூணு பேர் அல்லா மூன்று என்பதாக சரி அல்லாஹ் உங்களை படைத்தான் எப்படி படைத்தான் ஆச்சரியமாக படைத்தான் வித்தியாசமான சூரத்தில் வித்தியாசமான முறையில் உருவம் திருத்தினான் அல்லா மனிதனை படைத்த விதத்தை பற்றி குரானில் மிகவும் ஆழமாக மனிதனுடைய சேன் எப்படி உருவானது எப்படி எப்படி மாறினான் எப்படி மாறினான் எப்பொழுது உலகத்துக்கு வந்தாரு பிறகு என்ன நடந்தது அல்லா சொல்லுகிறான் மனிதனை நாங்கத்தான் படைத்தோம் படைத்தது மட்டுமல்ல உன்னுடைய முடிவு வரைக்கும் மௌத்து வரைக்கும் நீ செய்வது மட்டுமல்ல நீ செய்வது மட்டுமல்ல பேசுவது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தில் ஊசக்கூடிய ஊசலாட்டங்களையும் உங்களுடைய உள்ளத்தில் உருவெடுக்க கூடிய அந்த எண்ணங்களையும் நான் அறிந்தவனாக இருக்குகிறேன் என்று சொன்னால் உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஊசலாட்டங்கள் உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஒரு வகையான எண்ணங்கள் இதை வைத்து அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் ஆனா உள்ளத்தில் எண்ணங்கள் உருவாகிறது இப்படி செஞ்சான் இப்படி போனான் அல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் ஏண்ட பேச்சை நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் உள்ளத்தில் என்ன ஓடுகிறதை அல்லாவுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு இந்த பேச்சை தான் கேட்கலாம் என்னுடைய உள்ளத்தில் என்ன ஓடுகிறது அல்லாஹும் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த பேச்சை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவும் அல்லாஹுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் துவஸ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் மனிதா விளங்கிக் கொள்பு இலேஹி உன்னுடைய பிடரியில் இருக்கக்கூடிய நரம்பை விடவும் உனக்கு சமீபமாக இருக்கிறோம் பிளரியுள்ள நரம்பு மூளைக்கும் பிளறிக்கும் இடையில நரம்பு போய்க் கொண்டிருக்கிறது இந்த நரம்பை விடவும் நாங்கள் உங்களுக்கு மிகவும் சமீபமாக இருக்குகிறோம் இருக்குகிறோம் நீங்களுடைய மலக்குமார்கள் வலது பக்கங்களில் உட்கார்ந்து செவிக்கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பதிவு செய்யப்படுகிறது மனிதன் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழகியவர்கள் தன்னுடைய புகார் சரிவை மிகவும் அழகாக ஆரம்பித்தார்கள் இதே போன்று அழகாக முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆரம்பித்தார்கள் நீயத்தைக் கொண்டு ஆரம்பித்தார்கள் நீயத்தைக் கொண்டு இன்னமல்ல அமலு அமல்கள் அனைத்தும் நீயத்தை மையப்படுத்தித்தான் கூலி வழங்கப்படும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலுடைய நிழத்து எதற்காக வேண்டி இந்த ஹஜ்ஜு செய்யப்படுகிறது எதற்காக வேண்டி இந்த தொழுகை தொலப்படுகிறது யாருக்காக வேண்டி இந்த தர்மம் செய்யப்படுகிறது யாருக்காக வேண்டி இந்த பேச்சு பேசப்படுகிறது யாருக்காக வேண்டி இந்த குரான் ஓதப்படுகிறது யாருக்காக வேண்டி இந்த அமல் செய்யப்பட்டது என்பதை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் கூலி வழங்குவான் ஒரு காரியாலயத்தில் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருவர் எதற்காக வேலை செய்கிறார் உதாரணமாக வைத்துக் ஹலாலான உணவை தேடும்படியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனைவிக்கு ஹலாலான உணவை திரட்டி தேடி கொடுப்பது என்னுடைய கடமை என்ற நோக்கத்தில் அல்லாஹுடைய ஒரு கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற நீயத்தில் ஒருவர் தொழில் செய்வார் என்றிருந்தால் அவருடைய தொழிலுக்கும் நன்மை கிடைக்கும் அவருடைய தொழிலுக்கும் இவாதத்துடைய நன்மை கிடைக்கும் ஏன் அது ஒரு ஹான உணவை தேடுவது இவாதத்து ஹலாலான உணவை தேடுவது வணக்கம் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக வேண்டி தண்ணீர் கட்டும் பொழுது வைப்பது போன்ற ஒவ்வொரு நாளும் காலையில கடை திறக்கும் அவர் நீயத்து வைக்கிறார் வேண்டி கடை திறக்கிறேன் உணவை சம்பாதிக்கப் போகிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான் கொடையை தேடிக்கொள்ளுங்கள் அந்த தேடுகளுக்காக வந்திருக்கிறேன் என்று நீயத்திட கடை தொடர் அந்த கடை திறப்பதும் இந்த ஹதீசுடைய கிதாபை முடித்தார்கள் முடிவு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் அம்மா ரெண்டு களிமாக்களை வச்சிருக்கிறான் அது அதை யாரும் கஷ்டப்பட தேவல்லி உன் நாக்கு உண்ட நாவுக்கு ரொம்ப லேசான ரொம்ப ரெண்டு வார்த்தைகளை அல்லா வச்சிருக்கிறான் அது வார்த்தை ரெண்டு சோப்டாக இருக்குது ஆனா சகீல தானி பில் மீசான் அமல்கள் அந்த வார்த்தைகள் ரொம்ப கனமானதாக இருக்கும் ரொம்ப பாரமானதாக இருக்கும் அதனுடைய பாரத்தை அளக்க முடியாது இதே போல தான் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதா உனக்கு காத்த நிறுத்த ஏழு எனக்கு அமலையும் அமல்கள் நிறுத்த படக்கூடிய தராசி வைக்கப்படும் பாரமாக இருக்கும் விளைவுகள் ரொம்ப ஆழமானதாக இருக்கும் ஹதீசுடைய கிதாபுல்ல வந்திருக்கிறது வணக்கம் சொல்லும் போது சொல்றாங்க ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீசை அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தில் நின்றும் எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பொ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் பேசிவிட்டால் ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் நாள் வந்து அல்லாஹுவை அவன் சந்திக்கும் வரைக்கும் அந்த ஒரு வார்த்தைக்குரிய நன்மையை அல்லாஹ் அவனுக்கு எழுதி கொண்டே இருக்குகிறான் ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அவன் அதை எண்ணியும் இருக்க மாட்டான் நாடியும் இருக்க மாட்டான் மா பலகத் அவன் அடைந்து கொள்வான் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை ஆனால் பேசின பேச்சு நல்ல ஒரு பொருத்தமான பேச்சு இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹுவை சந்திக்கும் வரைக்கும் அவனுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதே இதுக்கு நேர் ஒரு வார்த்தையை பேசிவிட்டாரு அந்த வார்த்தை அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்து தந்துவிட்டது அல்லாஹுடைய சாபத்துக்குரிய வார்த்தையாக மாறிவிட்டது அல்லாஹ் பொறுமைக்குள்ளாத வார்த்தையாகிவிட்டது அல்லாஹ் அவனை சந்திக்கும் வரைக்கும் நாளை கையாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அந்த வார்தைக்குரிய பாவம் அவனுக்கு 이르ப்பட்டുകൊണ്ടിருக்கும் யத்துல்லாஹு அலைஹி பிஹா சக்தஹு الى يوم القي الى يوم يلقاه இந்த ஹதீஸ் ரிவாயத்திக்குரிய ராவிகல்ல ராவidan அல்கமா রাদিয়াল্লাহு تعالی அன்ஹு அவங்க சொல்றாங்க அல்கமா சொல்றாரே ஃபகான அல்கமா யகூல் கம் மின் கலாம் قد منع عنيه حديثُ بلال بن الحارث سرارے اند بلال அல் கமா சொல் ஹாரிஸ் அல் முனியனுடைய இந்த ஹதீஸ் எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ பேச்சுக்கு முற்றுப்புள்ளி من கம்மின் قد கது மன அநீஹி ஹதீசு மிலாலிபுனு ஹாரிஸ் பிலாலிபுனு ஹாரிஸ் அல் முசனியுடைய இந்த ஹதீஸ் كم من كلام فكم علاوه இந்த ஹதீஸ் இன் ரஜுல் லயதக்கல்லமு பில் கலிமா இன் சுலக்கூரிய இந்த ஹதீஸ் எத்னியோ வார்தைகலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இந்த ஹதீஸ் அப்படியே இமாம் திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரைவாயத்து சேராங்க இமாம் இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனுடைய ആയത്ത് ஓதிவிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத் மாயுஃபுலு மின் கவுலின் இல்ல லதைஹி ரகيبு அதீத் இந்த சுலக்கூரிய இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொல்லுவாங்க இப்னு ஆதம் ஆதமுடைய மகனே உனக்கு ஒரு ஏடு விரிக்கப்பட்டிருக்கிறது வாப்பாவு அடிக்கான உனக்காக வேண்டி மலக்கை விட்டான் இருக்கிறாரோது வலது பக்கத்து இருக்கிறாங்களோட நன்மைகள் அவர் பதிவு செய்கிறாரிக் யாரொன்று இடது பக்கத்து இருக்கிறாரோ அவர் பாவங்களை ذكراره فعمل ما شئت ني ورمبت ماانت چنجي کو اقلل قنجما شنجي کو او اقصر قليقما شنجي کو ادو ورأيك مند ني موت طواحي برطال اند ايد اپدئي ستة پتة ونو دي قبر لأدو ويكا پڑوم ادو ونك ماليا حني بکا پڑوم قيامت دي سور اودا پتة ني قبر لن دي وليا هواي فإند ذالك يقول الله تعالى أبطان الله ون في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفاه بنفسك اليوم عليك حسيبا ثم يقول لك طرحشلوان حسن البصري رحمه الله عليه عدل الله فيك من جعلك حسيب نفسك ஏற்றுக்கே கணக்கார ஆக்கிவிட்டானே அவன் செலுத்தி விட்டான் நீயே பார்த்து முடிவு செஞ்சுக்கோவா நரகவாதியா சோர்க்கவாதியா நான் நல்லவனா கெட்டவனா என்ற பாவம் கூடவா நன்மை கூடவா எனவே அன்பான சகோதரர்களே அன்பான தாய்மார்களே காலத்தின் தேவை என்னவென்று சொன்னால் நாம் அனைவரும் வாயை கட்டுப்படுத்துவோம் அடக்குவோம் வாயினால் பேசக்கூடிய பேச்சுக்களை கணக்கெடுப்போம் என்ன என்ன பேசினோம் படுக்கைக்கு முன்னால் நித்தரைக்கு முன்னால் அந்த பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்வோம் யாரை பற்றி பேசிவிட்டோமோ அவர்களுடன் அவருடன் மன்னிப்பு கேட்காமல் உறங்காமல் இருப்போம் அவரது மன்னிப்பு கேட்டுக்கொண்டே உறங்குவோம் அல்லா சுஹான வாயினால் பேசக்கூடிய பேச்சுகளுடைய விபரீதங்களை அறிவித்து தருவானாக அதனுடைய உண்மையை விளங்கப்படுத்துவானாக வாயை கட்டுப்படுத்தி கண்ணை கட்டுப்படுத்தி செவியை கட்டுப்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக யா அல்லா இவ்வளவு நாளும் அறியாமலும் தெரியாமலும் வாயினால் எவைகள் எல்லாம் பேசிவிட்டோமோ அவைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் யா அல்லா உண்மையான மன்னிப்பை தந்து அதனுடைய யதார்த்தத்தை வழங்கப்படுத்தி எங்களுடைய வாயை உன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வாயாக நீ யாருடைய வாயெல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டாயோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக வஹருதாவானா அனில் அஹமது